மே நமக ஓம் தத்து சத் பரப்பிரம்மன் குருவே நமக ஆனை முகன் ஆறு முகன் நம்பிக்கை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு உலகளாம் உனந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மழி வேணியன் அலையில் ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாத்தி வணங்குவான் வானவர் ரசமான் தொடர்பினால் உலகோர் வழுத்துறும் வன்னி ஐங்கரனை வானவர் ரதனமணி அருமுகனை மாசறு கொற்றவாழ் இறையை வானவர் முதுவன் பாலன வளவன் வணங்கு நள் திருநலை மாதை வானவர் அதனாம் முத்திராமேச வல்லலை வணங்கி வாழ்த்துவாம் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இப்பியினிடையே எழும் ரசதம்போல் இன்றுமாய் இலகி இன்பாகி ஒப்பிட ஏதுமின்றிய பிரமத்து உட்டிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்சமுறைமையை தோல அறிந்தது நியாயமே என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சேஷாத்திரி சிவன் என்னும் மாதவனே திருச்சிற்றம்பலம் நம்ம வேதாந்த சாஸ்திரம் சிரவணம் பண்ணிட்டு வருகிறோம் முதலில் நானாஜீவதக்கட்டளை என்ற சாஸ்திரம் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் ஞானாஜீவ வதக்கட்டளை சேஷாத்திரி சிவனார் அருளியது இதில் கிரம சிருஷ்டி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா உலக உற்பத்தியே சொல்லப்பட்டிருக்கிறது உலக உற்பத்தி மூன்று வகையாக சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்தில் கிரமசிருஷ்டி யுகபத்து சிருஷ்டி சிருஷ்டி சிருஷ்டி என்று மூன்று வகையாக இருக்கிறது அஜாதவாதம்ங்கிறது ஒன்று அது உலகம் இல்லவே இல்லை இருக்கிறத பிரமந்தேன் என்று சொல்லுவது அஜாதவாதம் இது அதிகாரிகளை பொறுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது பக்குவத்தை பொறுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம முன்பு முன்பு பார்த்தோம் இப்போ இதுவரைக்கும் நம்ம முன்னால் பார்த்தது கிரமத்தை பற்றி முதல் சொன்னார் கிரமத்தில் மூலப்பிரகிருதின ஒரு சக்தி பொய்யான சக்தி ஒன்று தோன்றிற்று என்று சொன்னார் அதை நம்ம பார்த்தோம் அதில் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று மூன்று குணங்கள் இருந்தன சத்துவகுணத்தில் ஈஸ்வரன் தோன்றுகின்றான் ரஜோகுணத்தில் ஜீவர்களுடைய காரண சரீரம் தோன்றுகிறது சமூக குணத்தில் ஆவரணம் உட்சேபம் என்று இரண்டு சக்திகள் உண்டு ஆவரண சக்தி நான் தெரியாமல் மறைக்கிறது என்று நம்ம பார்த்தோம் அடுத்து உட்சேபசக்தின்னு ஒன்று இருக்குது அதிலிருந்து சூக்கும பஞ்சபூதங்கள் தோண்டிற்று என்று நம்ம பார்த்தோம் சூக்கும பஞ்சபூதத்திலையும் தமசு சத்துவம் தமசு ரசசு தமசு தமசு என்று மூன்று இருக்குது தமசில் சத்துவத்தில் தான் அந்தக்கரணம் ஞானேந்திரியங்கள் தோன்றின தமசில் ரசஸில் வந்து வாயுக்கள் கருமேந்திரியங்கள் தோன்றின என்று நம்ம பார்த்தோம் தமசில் தமசாக இருக்கக்கூடிய சுக்கும பஞ்சபோதத்தை பஞ்சீகரணம் பண்ணின பிறகு தூளை பஞ்சபூதங்கள் தோண்டிற்று என்று நம்ம பார்த்தோம் பஞ்சீகரணம் பண்ணினதுனால தூள பஞ்சபூதங்கள் தோண்டிற்று தூள பஞ்சபூதங்கள் எதுன்னு கேட்டால் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆகாயம் காற்று நெருப்பு தண்ணி மண் இதுதான் தூள பஞ்சபூதங்கள் இதெல்லாம் தமசில் தமசாக சூக்கும பூதத்தை பஞ்சீகரணம் பண்ண பிறகு இந்த தூள பூதம் தூண்டியிருக்கு என்று நம்ம பார்த்தோம் சூக்கும பூதங்கள்னா என்னென்னு கேட்டால் அது கனவுல காணக்கூடிய பூதங்கள் சூக்கும பூதங்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதையும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த தூள பூதத்தில் தூளசரீரம் தோண்டிட்டுன்னு பார்த்தோம் தூளபூதத்திலேருந்து தூள சரீரம் தோண்டிற்று என்று நம்ம பார்த்தோம் அந்த தூளபூதம் வந்து தூள சரீரம் சர்மம் உதிரம் சனாயும் மாமிஷம் அத்தி மச்சை என்று ஆறு இதுதான் தூள சரீரம் இதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம் இதில் தூள சரீரம் சூக்கும சரீரம் காரண சரீரம் என்று மூன்று சரீரங்கள் தோன்றினதை நம்ம பார்த்தோம் மூன்று சரீரங்கள் நமக்கு எப்படி தோன்றியிருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம் இதில் தூள சரீரம் வந்து அன்னமய கோஷம்னு சொல்லப்பட்டிருக்கிறது சூக்கும சரீரத்தில் மூன்று சரீரங்கள் மூன்று கோஷங்கள் இருக்கின்றன பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்று மூன்று இருக்கிறது எங்கள் சூக்கும சரீரத்தில் காரண சரீரம்னு ஒன்று இருக்குது அது ஆனந்தமய கோஷம் இப்படி பஞ்ச கோஷங்கள் இருக்கின்றன பஞ்ச கோஷங்கள் அப்படின்னா ஐந்து கோஷங்கள்னு அர்த்தம் கோஷம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் மறைப்புன்னு அர்த்தம் மறைப்புன்னு அர்த்தம் ஒரு கத்தியை வந்து ஒரை எப்படி மறை கத்தி ஒரை மறைச்சிருக்கிறதோ அதே போல் வந்து லாக்கர் ஆபரண பெட்டி எப்படி மறைத்திருக்கிறதோ அதேபோல ஆத்மாவை இந்த பஞ்ச கோஷங்கள் மறைத்திருக்கின்றன அஞ்சு கோஷங்கள் அஞ்சு மறைப்பு இருக்கு அதை தாரு பஞ்ச கோஷங்கள் எதை மறைச்சிருக்கு ஆத்மாவை மறைச்சிருக்கு நான் யாருன்னு தெரிய மட்டாமல் மறைத்திருக்கின்றன என்று நம்ம சென்ற வகுப்பு வரைக்கும் நம்ம பார்த்தோம் அந்த கோஷ கோஷங்கள் எப்படி மறைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்பொழுது இந்த வகுப்பில் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம் இந்த தூள சரீரம் இருக்கிறதே இது உணவினால் உண்டாகப்பட்டிருக்கிறது பெற்றோர்கள் சாப்பிட்ட உணவானது வீரியமாக மாறி உடல் காரணமாகிறது இந்த மாதா பிதா ரெண்டு பேரும் அன்னத்தை சாப்பிட்டு அவங்களுக்கு வீரியம் உண்டாகி அது வந்து நம்ம உடல் உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறது உண்டான உடலானது உணவாலேயே வாழ்கிறது இந்த உடம்பு வாழணும்னா சாப்பாடு போனாத்தையும் உடம்பு வாழும் அதத்தையும் சொல்கிறேன் அப்படி சாப்பாடு போகலின உடம்பும் அழிகிறது ஆகையால் அதை அன்னமய கோஷம் என்று பெரியோர் கூறுவர் இந்த தோள சரீரருக்கு தோலு சதை இரத்தம் நரம்பு எலும்பு மூளைன்னு சொல்லக்கூடிய இந்த தோள சரீரமானது அன்னமய கோஷம் அது தோல் சதை ரத்தம் அறு எலும்பு நரம்பு மூளை முதலான கூட்டு பொருளாக உள்ளது ஆதலால் அது தூய்மையற்றது இந்த தூளசரீரம் இருக்கே இது தூய்மையற்றது இது வந்து தூய்மை இல்லாதது அப்படிங்கிற அழியும் இயல்புடையது ஒரு காலத்தில் அழிஞ்சிவோகும் இந்த உடம்பு அழிஞ்சிவோ ஆன்மாவோ அழியாதது அது உள் உண்டாவதும் இல்லை அதாவது தோன்றவும் இல்லை அழிவதும் இல்லை உற்பத்தியாகவும் இல்லை நாசமாகவும் இல்லை அப்படிப்பட்டது ஆத்மா அது வந்து ஆத்மா கூட்டுப்பொருளாக இருப்பது கிடையாது அது தனியாக ஏகமாக இருக்கிறது அதனால் இந்த தூள சரீரம் இருக்கே இது வந்து ஆத்மாக மாட்டாது தூள சரீரம் ஆத்மா ஆகாது அதுக்கடுத்து இந்த சரீரம் இருக்கே இது முன்னாலே இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை இந்த பிறகும் இருக்காது உடம்பு அழிஞ்ச பிறகும் இருக்காது நிகழ்காலத்தில் மட்டுமே தோன்றுகிறது எது இந்த சரீரம் அத்தகையது அழியாமல் இராது இந்த சரீரம் அழியாமல் இருக்காது உடல் ஒவ்வொரு சன நேரத்திலும் மாறிக்கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு சனத்திலும் உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் நமக்கு தெரியறதில்லை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கூறப்படும் ஒழுங்குமுறை இல்லாதது சரீரத்துக்கு இப்படித்தான் இருக்குங்கிறது அதுக்கு ஒழுங்கெல்லாம் கிடையாது எப்படி வேணுவாலும் இருக்கலாம் மக்களுக்கு நோய் முதலியவற்றால் தீமை தருகிறது இந்த தோழ சரீரம் இருக்கே இது நோய் முதலவற்றினால நமக்கு தீமையை கொடுக்கறது அதனால் இது ஆத்மா சரீரம் ஆத்மா கிடையாது அப்படிங்கிற நான் என்று எண்ணுவதால் பிறகு என்னுடையவை என்று அபிமானம் தோன்றும் உடம்ப நான் நினச்சோம்னா பிறகு மற்றவைகளை என்னுடையது என்று அபிமானம் தோன்றும் அதனால் ஆசையும் கோபமும் செயலும் செயலால் பிறப்பும் பிறப்பால் பல துன்பங்களும் மரணமும் தோன்றும் அதாவது அபிமானம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் நமக்கு ஆசை தோன்றுகிறது ஆசைனால் செயல்படுறோம் செயல்னால் பிறப்பு இறப்பெல்லாம் வருது பிறப்புனால் பல வகையான துன்பங்கள்லாம் வருது மரணமும் வருகிறது இது அன்னமய கோஷம் எனப்படுகின்ற தூள சரீரமாகும் இது அன்னப்படி அன்னமய கோஷம் எனப்படுகின்ற தூள சரீரம் தூள சரீரத்தை பார்த்துட்டோம் இது அன்னமய கோஷம் அதுக்கடுத்து ரெண் இது வந்து தூள சரீரத்தில் இருக்கிறது இதுக்கடுத்து சூக்கும சரீரத்தில் மூணு இருக்குன்னு பார்த்தோம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அதனுடைய விரிவை நம்ம பார்க்கலாம் முதல்ல பிராணமய கோஷம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாக்கு பாணி பாதம் பாயிறு உபஸ்தம் என்பன கர்ம இந்திரியங்கள் இதுக்கு கர்ம இந்திரியம்னு பேர் வாக்குன்னா பேசுகிறது பாணி நான் கையினால் செயல்படுறது பாதம்னா நடக்கிறது கால்னால் செயல்படுறது பாயுற மலஞ்சலத்தை கழிக்கிறது உபஸ்தம்னா சுகத்தை பண்ணக்கூடிய உறுப்பு இதுக்கு கர்மேந்திரியங்கள் பேரே இது சூக்கும பூதங்களின் இரஜோகுணத்தால் தோன்றியவை இது சூக்கும பூதத்தினுடைய ரஜோகுணத்தினால் தோன்றியிருக்கு பிராணன் என்பது சூக்கும பூதங்களின் இஜோகுணத்தில் ஒன்றாய் சேர்ந்து தோன்றியது கருமேந்திரியங்கள் தனித்தனியே இருந்தது பிராணன்கிறது ஒன்றாக தோன்றியது இதில் சூக்கும பூதத்தினுடைய ரஜோகுணத்தில் இந்த கருமேந்திரியங்களை ஐந்து ஐந்து இந்திரியங்களுடன் அதாவது செயல் கருவிகள் என்று சொல்லப்படுகின்ற இவைகளுடன் கூறிய பிராணனே பிராணமய கோஷம் இதுக்குதான் பிராணமய கோஷம்னு பேர் இந்த பிராணமய கோஷம் வாயுவனுடைய காரியம் பிராணமயந்த மூக்குச்சு போய் வருது இதுக்குதான் பிராணன்னு பேர் இந்த பிராணன்னு கருமேந்திரியமும் சேர்ந்தது பிராணமய கோஷம் பிராணமய கோஷம் வாயுவனுடைய காரியம் பிராணமய கோஷம் அதாவது வியானன் பிராணன் அபானன் சமானன் உதாரணன் பார்த்தோம் இந்த பிராணன் வந்து வாயுவனுடைய காரியம் அது தொழிலை உடையது அது தொழில் பண்ணுகிறது அது அளவுக்கு உட்பட்டது பிராண வாயு வந்து அளவுக்கு உட்பட்டது அறிவு எற்றது அதுக்கு அறிவு கிடையாது பிறரு அடங்கியது அதை வந்து அடக்கணும்னா அடக்கலாம் பிராணவாயுவை அடக்கலாம் ஆகையினால் இது ஆத்மா ஆகாது பிராணன் வெளியே உள்ள போல உள்ளேயும் வெளியேயும் செல்லுகிறது வெளியில் இருக்க காற்று எப்படி இருக்கோ அதைப்போல் இந்த பிராணன் வந்து மூக்குவெளி உள்ளே போக வெளியே வர வெளியே போக உள்ளே போக மாற்றி மாற்றி போய்கொண்டே இருக்கிறது ஆகையே இது தொழிலை பிராணவாயு என்று பிராணன் வாயு என்ற பூதத்திலிருந்து உண்டானது ஆகையால் அதை அழியும் தன்மை அது அழியக்கூடிய தன்மையுடையது பிராணன் உடலை மட்டும் உடலில் மட்டும் இருப்பது ஆகையால் அது அளவுக்கு உட்பட்டது பிராணன் வந்து அளவுக்கு உட்பட்டது உடம்புக்குள்ளே மட்டும் இருக்குது உறங்கும்போது பிராணன் உள்ளது அது எதையும் அறிவது இல்லை தூங்கும்போது தூங்குகிறோம் குரட்டை விட்டு தூங்குகிறோம் அப்போ எதையுமே நம்ம அறியறதில்லை அதனால் அது அறிவற்றது நாம் விரும்பினால் பிராணனை அடக்கலாம் இயங்கும்படியும் செய்யலாம் ஆகையால் அது பிறருக்கு வசப்பட்டது இது இயல்புகள் இந்த இயல்புகள் எல்லாம் ஆத்மாவுக்கு ஒருபோதும் கிடையாது ஆகையால் பிராணமய கோஷம் ஆத்மா கிடையாது பிராணமய கோஷம் ஆத்மா கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கடுத்து பிராணம் மனோமய கோஷம்னு ஒன்று பார்க்குற சொல்கிறார் என்னன்னு பார்க்கலாம் மனம் என்பது ஐந்து சுக்கும பூதங்களின் ஒன்று சேர்ந்த சத்துவகுணங்களின் காரியம் மனங்கிறது ஐந்து சூக்கும பூதங்களின் ஒன்று சேர்ந்த சத்துவகுணங்களின் காரியம் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் தனித்தனி பூதங்களின் சத்துவகுண காரியம் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் தனித்தனி பூதத்தினுடைய சத்துவகுண காரியம் மனம் இந்திரியங்களை இயக்கும் ஆற்றலுடையது மனம் இருக்கே அது இந்திரியங்களை இயக்கக்கூடிய ஆற்றல் உடையது இந்திரியங்கள் செயல்படாமல் மனம் கனவில் இயங்கும் இந்திரியங்கள் செயல்படாமல் மனசு இருக்கே இது கனவில் வந்து செயல்படும் கனவில் வெறும் மனசு மட்டும் செயல்படுது இந்திரியங்கள் செயல்படுறது இல்லை மனம் இல்லாமல் இந்திரியங்கள் இயங்காது ஆகையால் இந்திரியங்களை காட்டிலும் மனம் வலிமையுடையது இந்திரியங்களை காட்டிலும் மனம் வந்து ரொம்ப வலிமையானதுங்கிறார் ஆகையால் மனோமய கோஷம் என்று மனத்தின் பெயரால் இந்த கோஷம் அழைக்கப்படுகிறது மனோமய கோஷம்னு சொல்லப்படுகிறது அதை இந்த மனதையும் இந்த ஞானேந்திரங்கள் ஐந்தையும் சேர்ந்து அழைக்கப்படுகிறது மனோமய கோஷம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோஷம் நான் பார்க்கிறேன் நான் எண்ணுகிறேன் என்று பலவாறாக ஏங்கி ஆத்மாவின் உண்மை இயல்பை மறைக்கிறது நான் பார்க்குறேன் நான் எண்ணுகிறேன்னு நினைக்கிறேமே இது வந்து மனோமய கோஷத்தோடு சேர்ந்தது அன்னமய கோஷத்திலும் பிராணமய கோஷத்திலும் அறிவு என்பது இல்லை அன்னமய கோஷத்திலும் பிராணமய கோஷத்திலும் அறிவு கிடையாது மனோமய அறிவு உடையதாய் இருக்கிறது இதன் துணையாலேயே அவை இரண்டும் அறிவுடைவை போல விளங்குகின்றன இந்த மனசனுடைய துணையினாலதே இந்த அன்னமய கோஷமும் பிராணமய கோஷமும் அறிவு இருக்கிற மாதிரி விளங்குகிறது ஆகையாலும் அவற்றை விட இது பலமுடியது அன்னமயத்தை காட்டிலும் பிராணமய காட்டில காட்டிலும் மனோமயம் பலமுடையது இக்கோசம் பிராணமய கோஷத்தில் முழுவதும் நிரம்பி இருந்து அதை இயக்கு இயங்க செய்கிறது பிராணமேகோஷத்தை இயங்க செய்கிறது எதுன்னு கேட்டால் மனதுதான் இயங்க செய்கிறது மக்கள் தம்முடைய ஐந்து இந்திரியங்களாலும் மனதிற்கு போகங்களை கொடுக்கின்றனர் ஐந்து இந்திரியத்தினாலையும் ஐந்து மனதுக்கு போகத்தை கொடுக்குறார்கள் சப்தம் வரிச ரூப ரச கந்தம் இந்த ந்து போகங்களும் மனதுக்கு கொடுக்குறாங்க இப்படி இந்திரியங்கள் மூலமாக கொடுக்கின்றனர் அவர்களின் போகங்களுக்கு வாசனைகள் துணை புரியும் இந்த போகத்தை அனுபவிக்கிறவ அனுபவிக்கணும்னா நம்ம முன்னால் அந்த வாசனை இருந்தால்தே இந்த போகங்கள் நம்ம நல்லா இருக்கும் அனுபவிக்க முடியும் துணையாக இருக்கும் வாசனை இப்போ உதாரணத்துக்கு பலாப்பழம் சாப்பிட்றோம் அறுக்கும் போதே தெரியுது வாங்கும்போதும் தெரியுது பலாப்பழம் இல்லை இன்னிக்குது நிற்க போகிறதுன்னு அது முன்னால் அந்த வாசனை சாப்பிட்ருக்கோம் அதை போல் அதே வாசனைங்கிறது இப்போ சாப்பிட போகிறதும் போகம் இது அந்த போகத்துக்கு வாசனை துணி முரிகிறது அப்படின்னு சொல்கிறேன் சப்தம் வரிசா ரூப ரச கந்தம் அதாவது ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் முதலியவை போகத்தை விரிவாக்கும் போகங்களை விரிவாக்கும் போகங்களை அனுபவிக்கும் மனம் வளரும் போகங்களை அனுபவிக்க அனுபவிக்கும் மனம் வந்து வளருது மனம் வளர வரால மக்களுக்கு ஆசை வளரும் மன மனம் வளர வளர மக்களுக்கு ஆசை வளர்கிறது ஆசை வளர வளர துன்பமும் வளர்கிறது இவ்வாறு மனோமய கோஷம் மக்களை துன்புறுத்தும் இந்த காரியம் மேலே சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் மனது இந்திரியங்களுடைய சம்பந்தப்பட்டது இதை துன்பத்தை கொடுக்குதுங்கிறார் விறகாலும் நெய்யாலும் தீ வளரும் விறகுனாலையும் நெய்யினாலையும் தீ வளரும் அதுபோல் வாசனைகளாலும் இந்திரியங்களாலும் மனம் வளரும் விறகுன்றி நெய்யில் மட்டும் தீ நிலையாக இருது விறகு இல்லாமல் தீயின் நெய் நெய்யும் மட்டும் அதில் வந்து தீ நிலையாக எறாது நிலையாக எரியாது அதுபோல வாசனை இல்லாமல் புலன்களால் மட்டும் மனம் வளராது வாசனை இல்லாமல் புலன்கள் இந்திரியங்களால அந்த மனம் வந்து வளராது வாசனை தான் என்னன்னு சொல்கிற மிகுந்த பழக்கத்தால் முன்பின் ஆராயாமல் ஒரு பொருளை மேற்கொள்ளும் இயல்பு ஆகும் மிகுந்த பழக்கத்தினால் ரொம்ப பழக்கத்தினால முன்னுக்கு பின்னு ஒவ்வொன்று ஆராய்ச்சி பண்ணாமல் ஒரு பொருளை மேற்கொள்ளும் இயல்பு ஆகும் இதுக்கிட்ட வாசனைனு பேர் இது இல்லைன்னா புலன்களால் அதிகமான கேடுகள் நிகழாது இந்த வாசனை இல்லைன்னு இந்த இந்திரியங்கள்னால் ரொம்ப கேடுகள்லாம் மனசனால் வராது இந்திரியங்களும் வாசனைகளும் போக நுகர்வுக்கு துணை விருந்து மனத்தை தீய தீயது ஆக்குகின்றன என்பது கருத்து அதாவது இந்திரியங்களும் வாசனைகளும் போக நுகர்வுக்கு துணை புரிந்து மனத்தை தீணி தீயது ஆக்குகின்றன என்பது கருத்து அப்போ மனோமய கோஷத்தை நம்ம பார்த்துட்டோம் மனோமய கோஷத்தை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வேலு என்ன சொல்கிற உறக்கத்தில் மனம் இல்லைன்னா உறக்கத்தில் வந்து மனம் இல்லை அப்போது எந்த துக்கமும் இல்லை உறக்கத்தில் மனம் இல்லை துக்கமும் இல்லை மனம் இருந்தால் துக்கம் இல்லையானால் துக்கம் இல்லை எப்படி மனம் இருந்தால் துக்கம் மனம் இல்லைன்னா துக்கம் இல்லைங்கிற எனவே மனோமய கோஷம் சம்சார இன்னல்களுக்கு காரணம் என்பதை அறியலாம் சம்சார துன்பத்துக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கலாம் இது இந்த மனதுதான் காரணம்னு சொல்கிறேன் இப்போ பசுவை கயிற்றால் கட்டி போட்டால் அது கண்ட இடத்தில் சென்று மேயாது பயிரை கெடுக்காது எஜமானன் கொடுப்பதை உண்டு வாழும் அதனால் உடையவனுக்கு நன்மையே உண்டாகும் இவ்வாறு இல்லாமல் அதை அவிழ்த்து விட்டால் அது கண்ட இடத்திற்கு செல்லும் பயிர்களை மேய்ந்து அழிக்கும் எஜமானனுக்கு துக்கத்தை கொடுக்கும் அடுத்து வந்தோடத்தில் போய் மேய்ஞ்சால் மாட்டுக்காரனுக்கு திட்டு கிடைக்கும் அதுபோல் ஒரு மனிதன் தன் மனத்தை சத்து குணமாகிய கயிற்றால் கட்டினால் அந்த மனம் கண்டவற்றை விரும்பாது சத்துவகுணங்கிற கயிற்றுனால் கட்டம் கட்டினோம்னா கண்டவற்றை விரும்பாது தீமைகளை எண்ணாது அதனால் அம்மனிதனுக்கு தீங்கு நேராது கெடுதல்லாம் வராது அவ்வாறு இல்லாமல் அவன் மனத்தை கட்டுப்படுத்தாமல் அவிழ்த்து விட்டால் அந்த மனம் பலவற்றை விரும்பும் பலவாக்கில் விரும்பும் அதனால் பல இன்னல்களை அடையும் மனிதனுக்கு அதனால் பல தீமைகள் நேரிடும் எனவே கட்டுப்பாடுடன் கூடிய மனம் சம்சார விடுதலைக்கு காரணமாயிருக்கும் கட்டுப்பாடு அற்ற மனம் சம்சாரத்துக்கு காரணமாய் இருக்கும் என்பது கருத்து கட்டுப்பாடுடன் கூடிய மனம் சம்சார விடுதலைக்கு பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு காரணமாக இருக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய மனம் சம்சாரத்திற்கு சம்சாரம்னா பிறவிக்கு காரணமாக இருக்கும் என்பது கருத்து சத்து குணம் நிறைந்த மனம் வீடு பேறு துணை புரியும் இரஜோகுணமும் தமோகுணமும் நிறைந்த மனம் சம்சார மந்தத்திற்கு காரணமாகும் சத்துவகுணம் உள்ள மனம் வந்து மோட்சத்தை அடைவதற்கு துணையாக இருக்கும் ராஜோகுணமும் தமோகுணமும் நிறைந்த மனமானது சம்சார பந்தத்திற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் சம்சார பந்தத்துக்கு அப்போ மேலும் சொல்கிறார் அதாவது அவித்தை அவித்தை மனத்தின் மூலமே சம்சார பிணிப்புக்கு காரணமாக இருக்கிறது அவித்தை அவித்தைனா அஞ்ஞானம்னு அர்த்தம் இது மனதின் மூலமாக சம்சார பிணிப்புக்கு காரணமாக இருக்கிறது தனியாக அவித்தையால் சம்சாரத்தை உண்டாக்குதல் இ அதாவது அவித்தையின் மட்டும் தனியாக இருக்காது அது அந்தக்கர்ணத்தோடு சேர்ந்துதான் இருக்கும் சத்துவகுணத்தோடு சேர்ந்து இருக்கும் அது மனதோடு சேர்ந்து இருக்கும் ஆகையால் பெரியோர்கள் மனத்தையே அவித்து என்பர் புயல் காற்றால் மேகங்கள் அங்கும் இங்கும் அலைகின்றன புயல் காற்றினால மேகங்கள் அங்கு இங்கும் அழைகின்றன அதுபோல மக்கள் தம்முடைய மனதால் பிறந்தும் இறந்தும் உழல்கின்றனர் பிறந்து இறந்தும் உழல்கின்றனர் பிறந்து இறக்கிறதுக்கு காரணம் மனசுதே அப்படின்னு சொல்றேன் கனவிலும் நனவிலும் மனம் தோன்றுகிறது கனவுலையும் நனவுலையும் மனம் தோன்றுகிறது உறக்கத்தில் மனம் அடங்குகிறது தூக்கத்தில் வந்து மனம் அடங்குகிறது ஆத்மாவோ தோன்றுகிறதும் இல்லை அடங்குவதும் இல்லை எப்போது விளங்கி கொண்டு இருக்கிறது மனம் ஆசை கோபம் லோபம் முதலீளா முதலிவைகளாக வேறுபாடு கொள்ளுகிறது மனசு வந்து ஆசை கோபம் லோபம் அப்படிலாம் வேறுபாடு அடையுது மனசு ஆத்மாவோ விகாரமற்று யாதொரு பொருளுடனும் தொடர்பற்றதாக இருக்கிறது தொடர்பற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிற மனம் துன்பத்தை ஆத்மாவோ என்றும் ஆனந்த இருக்கிறது மனதுக்கு ஆத்மாவுக்கும் வித்தியாசத்தை சொல்கிறார் மனம் துன்பம் அடைகிறது ஆத்மா என்று எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்குது மனம் பார்க்கப்படும் பொருளாக இருக்கிறது அதாவது சாட்சியால் விளக்கப்படுகிறது ஆத்மாவோ பார்ப்பவனாக உள்ளது ஆத்மாதான் எல்லாத்தையும் பார்க்கறான் அதனால திருக்குன்னு பேர் திருக்கு திருஷ்யம்னு சொல்லுவாங்க திருக்கு நான் பார்க்குறவன் திருஷ்யம் நான் பொருள் என்று மூன்று இருக்குது அதனால் மனம் இருப்பதையும் மனம் இல்லாது இருப்பதையும் சாட்சி விளக்குகிறான் மனம் இருக்கு இல்லைங்கிறதையும் சாட்சி விளக்குகிறான் சாட்சினா ஆத்மா சாட்சிய ஆத்மா அவன் விளக்கப்படும் பொருளாக இருக்க மாட்டான் இருக்கானே அவன் விளக்கப்படும் பொருளாக இருக்க காரணங்களால் மனோமய கோஷம் ஆத்மா ஆகாது என்று அறிந்து கொள்ள வேண்டும் மனோமய கோஷம் ஆத்மா கிடையாது என்று தெரிந்து கொள்ளலாம் நிச்சய வடிவ விருத்தியுடையது புத்தி ஆகும் அதுக்கு அடுத்து இப்போ விஞ்ஞானமய கோஷத்தை சொல்ல போகிறார் நிச்சய வடிவ விருத்திய உடையது புத்தியாகும் ஐய வடிவ விருத்தியை மனமாகும் ஐயனை சந்தேகத்தை உடைய விருத்திய உடையது விருத்தின எண்ணத்தினுடைய பரிணாமத்துக்கு விருத்தின்னு பேர் நிச்சய வடிவமாக விருத்திக்கு புத்தின்னு பேர் சந்தேக வடிவ புத்தி விருத்திக்கு மனதுன்னு பேர் புத்தி கர்த்தாவாக இருக்கிறது மனம் கரணமாக இருக்கிறது ஆகையால் மனத்தினும் புத்தி நுட்பமானது மனசக்காட்டிலும் புத்தி வந்து நம்ப நுட்பமானதுன்னு சொல்கிறேன் ஏன்னு அது வந்து நிச்சய இருக்கிறதுனால அது ரொம்ப நுட்பமாக இருக்கிறது சுக்கமாக இருக்கிறது விஞ்ஞானமய கோஷம் நற்குணங்கள் இல்லாத உடல் இந்திரியங்களின் இயல்புகளையும் செயல்களையும் குணங்களையும் என்னுடையது என்று அபிமானம் கொள்ளும் என்னுடையது என்று அபிமானம் கொள்ளும் விஞ்ஞானமய கோஷம் இருக்கே இதில் நற்குணங்கள் இல்லாத உடல் இந்த உடம்பை பற்றியும் இந்திரியங்களின் இயல்பை பற்றியும் செயல்களை பற்றியும் குணங்களை பற்றிய பற்றியும் என்னுடையது என்று அபிமானம் கொள்ளுகிறது இந்த அபிமானம் கொள்வது எதுவோ அதுதான் புத்தி அதுதான் விஞ்ஞானமய கோஷம் இப்போ உடலினுடைய இயல்பை எப்படி அபிமானம் வைக்கிறதுன்னு பார்க்குறோம் இப்போ நமக்கு நான்கு ஜாதி இருக்குது பிராமணன் வைசியன் சூத்திரன் சத்திரியன் சூத்திரன்னு நாலு ஜாதி பிராமணன் வைசியன் சத்திரியன் சூத்திரன்னு நாலு ஜாதி இதெல்லாம் அவள்வாளுக்கு அந்தந்த டயத்தில் தான் அந்த அபிமானம்லாம் தோணும் சும்மா எல்லா நேரத்திலும் இருக்காது அந்த கா அந்த காரியம் நடக்கும்போது என்ன இந்த ஜாதி அபிமானம் வந்துடும் அப்புறம் நான்கு வருணம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தன் வானப்பிரசன் சன்னியாசி பிரம்மச்சரியம் கிரகஸ்தன் வானப்பிரசன் சன்னியாசி இன்று நான்கு வர்ணங்கள் இருக்குது இதுகெல்லாம் தூள சரீரத்தில் அபிமானம் வச்சுருக்கிறதுக்கு உதாரணம் அதுக்கு பிறத்து இந்திரியங்களுடைய தர்மத்தை என்னான்னு கேட்டால் நிற்கிறது நடக்கிறது பார்க்குறது கேட்கறது முதலீவைகளாம் இவை போல் இந்திரியங்களுடைய தர்மங்கள் அப்போ இதெல்லாம் வந்து அபிமானம் வச்சிருக்கிறோம் ஜீவன் இவற்றை எல்லாம் என்னுடையவை என்று எண்ணுகிற ஜீவன் வந்து இவற்றை என்னுடையது என்று எண்ணுவான் புத்தி இயல்பாக சடமானது புத்தியும் சடமானதுதான் அது ஆத்ம ஒளியின் சேர்க்கையால் சேதனன் போல விளங்கும் ஆத்ம பிரகாசத்தினுடைய சேர்க்கையினால் இது வந்து சேதனன் போல விளங்கும் சேதனன்னா அறிவுன்னு அர்த்தம் சைத்தன்யம்னு அர்த்தம் இது புத்தி வந்து ஒரு அறிவு மாதிரி விளங்குதான் ஆத்மனுடைய பிரகாசத்தினுடைய சேர்க்கையினால் அப்படி வருதுங்கிறார் ஆத்மொழியின் சேர்க்கை உடைவிகளே எனினும் அவற்றை காட்டிலும் இந்த கோஷம் ஆத்மாவை நெருங்கி உள்ளது இந்த விஞ்ஞானமய கோஷம் இருக்கே இது ஆத்மா பக்கத்தில் வந்துடுச்சு மனோமய கோஷம் பிராணமய கோஷம் அன்னமய கோஷம்ல தள்ளி இருக்குது விஞ்ஞானமய கோஷம் இருக்கே இது வந்து ஆத்மாகிட்ட ரொம்ப நெருங்கி இருக்குது ஆத்மாவின் அறிவொழியை அதிகமாக பெற்று விளங்குகிறது ஆத்மானுடைய அறிவை பெற்றுக்கொண்டு விளங்குகிறது இதன் மூலம் மனமும் மனத்தின் மூலம் பிராணனும் பிராணனின் மூலம் தூள சரீரமும் அறிவொளி பெறுகின்றன ஒன்றிலிருந்து ஒன்று அறிவு பெறுகின்றன புத்தியோ அவ்வாறு இல்லாமல் நேரே நெருங்கி ஆத்ம ஒலியை பெற தகுதி உடையதாக இருக்கிறது நேரடியாக பக்கத்தில் வந்துடுச்சு புத்தி ஆத்மாவுக்கு பக்கத்தில் இருக்குது ஆகையால் அதிகமான அறிவொலியோடு விளங்குகிறது புத்தி ஆத் அதுக்கு அறிவு கூடுதலாக இருக்குது புத்தி ஏன்னு கேட்டால் ஆத்மாவுக்கு நெருங்கி இருக்குது ஆத்மாவுக்கு அதிக நெருக்கத்தில் இருப்பதால் இதுவும் ஆத்மாவின் உபாதியே ஆகும் பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து ஆத்மா கிடையாது இது வந்து உபாதி இது ஒரு காரியந்தேன் ஜீன் வேறு ஆத்மா வேறு என்று பிரிப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது ஜீவன் வேறு ஆத்மா வேறு என்று நம்ம பிரித்து அறிவதற்கு இந்த புத்தி நமக்கு தேவைப்படுகிறது அதுக்கடுத்து நான் செய்வன் நான் நுகருபவன் அதாவது நான் கர்த்தா நான் போக்தா என்ற மயக்க எண்ணங்களுக்கு இதுவே காரணமாக இருக்கிறது நான் கர்த்தா போக்தா நான் அனுபவ நான் செய்பவன் கர்த்தானே செய்பவன் அர்த்தம் நுகர்பவன்னாக்க அனுபவிக்கிறேன்னு அர்த்தம் கர்த்தாங்கிறது செய்பவன் போக்தாங்கிறது அனுபவிப்பவன் இங்கிற அபிமானம் கொள்வது எதுவோ அது வந்து விஞ்ஞானமய கோஷம்னு பேர் அதுக்கு விஞ்ஞானமய கோஷம்னு பேர் அப்போ விஞ்ஞானமய கோசம் கர்த்தா போக்தா உடையதாக இருக்கு